அவருக்கு ஒருவர் அழைத்தால் அவருக்கு பதில் கூடுங்கள் உங்களுக்கு நல்லதை ஒருவர் செய்தால் அவருக்கு நன்றி கூற முகமாக பகரம் செய்துவிடுங்கள் அவருக்கு நீங்கள் பகரம் செய்வதற்கு எதையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளாவிட்டால் அவருக்கு பகரம் செய்துவிட்டோம் என நீங்கள் கருதும் வரை அவருக்காக துவா செய்ங்கள் என்று நபிசல்லு அலிஹல் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபுதா ஒன்று ஆறு ஏழு இரண்டு ஐந்தின் கீழ்